அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும் உயிர் வாழ்கின்றவன் அப்படிங்கறவது யாரு அதாவது மனிதனாக வாழ்கிறான் மனிதனுடைய உடம்புல உயிர் இருக்கு அந்த உயிருக்கு மனித உடம்பு கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படி கிடைத்திருக்கறிய மனித உடலை பெற்றிருக்கிற ஒரு ஜீவன் உயிரானது என்ன பண்ணணும் மனித உடலினுடைய பயனை பெறணும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒத்ததறிவான் ஒத்ததுன்னா சமூகத்தினுடைய தேவைகள் என்னங்கிறது தெரிஞ்சு பண்ணணும் அறியணும் அறிஞ்சா போராது தன்னாலே எவ்வளவு தூரம் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யணும் ஆகவே மனித உடலை பெற்றிருக்கிற உயிரானது மனித உடலின் சிறப்பாகிய அறத்தை பல்வேறு கோணங்களிலே சிந்தித்து கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறது ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னர் அரண் வலியுறுத்தல்ல அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நீ அறங்களை செய்யணும் எப்படியெல்லாம் செய்ய முடியும்னு பார்த்து அறங்களை செய்யணும் விடாம செய்யணும்னு சொன்னார் அங்க அதை நாம் மறக்கக்கூடாது இது அண்டர் கரண்ட்னு சொல்ற மாதிரி நம்முடைய மனதினுடைய அடித்தளத்தில் இருக்கணும் இயன்றவரை அறங்களை செய்ய வேண்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அறங்களை செய்ய வேண்டும் வீழ்நாள் படாமை நன்றாற்ற வேண்டும்னர் அதே அரண் வலியுறுத்தல் இந்த அரண் வலியுறுத்தலை நாம மறக்கவே கூடாது அப்படி இருக்கும்போது ஒத்ததறிவான் ஒத்ததுன்னா தன்னோட சேர்ந்து வாழக்கூடிய மக்கள் இயற்கை சூழ்நிலை கால்நடைகள் இதற்கெல்லாம் என்ன வேணுங்கிறத தெரிஞ்சு அதை செயல் புரியணும் இல்லாட்ட வெறுமனை சாப்பிட்டுட்டு துணியை உடுத்திக்கொண்டு யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறவன் என்னத்துக்கு சமானம் செத்த பணத்துக்கு சமானம் அதைத்தான் இங்கே சொல்கிறார் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னார் இதுக்கு முதல்ல சொல்லப்பட்ட மூன்று குரலும் ஒப்புரவினுடைய சிறப்பை முக்கியத்துவத்தை அதனுடைய பெருமையை சொல்லியது இங்கே அதை செஞ்சே ஆகணுங்கிறத வற்புறுத்துறார் திருவள்ளுவர் ஆக அன்பினோட உயிர்களுக்கெல்லாம் இந்த உடம்பில் இருக்கிறது காரணம் என்ன உயிர்களெல்லாம் இந்த மனித உடலிலே அன்பை வளர்க்க வேண்டும் அன்பினுடைய வெளிப்பாடாகிய அரச்சயல் வெளிப்பட வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அன்பின் வழியது உயிர்நிலை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி அந்த அன்பு அறமாக வெளிப்படணும் இல்லறத்தில் படிப்படியாக அன்பு வளரணும் அறத்தை பெருக்கணும் அதுக்கப்புறம் அருள் உள்ளம் அதுதான் சொல்ல போகிறார் அருள் உடைமையும் சொல்ல போகிறார் அதுதான் முறையா வள்ளுவர் பெருமான் சொல்லிக்கொண்டே போகிறார் அன்பு வளர்ச்சிக்கு ஒப்புரவு ரொம்ப முக்கியம் அன்பு வளர்ச்சிக்கு துணையாக ஒப்புரவு இல்லை என்றால் அந்த உயிர் வாழ்க்கை வாழ்க்கை ஆகாது அந்த உயிர் மனித உடலிலே வாழ்கின்ற வாழ்க்கை சிறப்புடையதாக ஆகாது பயனுள்ளதாக ஆகாது ஆகவே சாஸ்திரங்கள் சொல்றபடியும் செயல் புரியணும் சமூகத்தினுடைய சூழ்நிலை அறிந்து அறச் செயல்களை எல்லாம் செய்ய வேண்டும் எல்லோருக்கும் இன்பம் தர வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல் புரிகிறதத்தான் அறச்செயல்கள்னு இந்த இடத்துல எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒப்புர வரிதலில் சிறப்பாக அதை பார்க்குறோம் நாம் இதனுடைய பதவுரையை இப்போ பார்க்கலாம் ஒத்தது ஒத்ததுன்னா உலக நடைக்கேற்ற அறங்களை அதாவது சமூகத்துக்கு தேவையான சமூகத்துக்கு தேவையான அறங்களைத்தான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஆகவே உலக நடக்கேற்ற அறங்களை அறிவான் அறிந்து மற்றவர்களுக்கு உதவி புரிந்து வாழ்கின்றவன் தான் உயிர் வாழ்வான் உயிருக்கு கிடைத்த மனித உடலை நன்கு பயன்படுத்தி வாழ்பவனாக ஆகின்றான் மற்றையான் நேர் மாறானவன் அதாவது உலக நடைக்கேற்ற அறங்களை அறிந்து மனித உடலை பயன்படுத்தாமல் வாழ்கின்றவன் செத்தாருள் இந்த மனித உடலிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உயிரற்ற பிணத்திற்கு நிகராக வைக்கப்படும் கருதப்படுவான் அறிஞர்களால் கருதப்படுவான் ஆக சமூகம் அவனை மதிக்காது அவன் செத்த பிணத்திற்கு நிகரானவன் இதனுடைய பொழிப்புரை இதுதான் உலக நடைக்கேற்ற அறங்களை அறிந்து மற்றவர்களுக்கு உதவி புரிந்து வாழ்கின்றவனே உயிருக்கு கிடைத்த மனித உடலை பயன்படுத்தி நன்கு வாழ்கின்றவனாக கருதப்படுகிறான் இதற்கு நேர்மாறானவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உயிரற்ற படத்திற்கு நிகராக கருதப்படுவான் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளை உயிருள்ள நாளாக ஆக்க வேண்டும் என்றால் ஒப்புரவை உணர்ந்து அந்த அறத்தை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இறைவன் அன்பையும் அறத்தையும் அருளையும் எல்லோரிடத்திலும் வளர்ப்பான் ஆக